அற்றணையின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பன்னீர் கார்ன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் ஸ்வீட் கார்ன் இரநூறு கிராம் வெங்காயம் கால் கப் தக்காளி கால் கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப சோம்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தாழை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வச்சு அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருவோம் வெங்காயத்தை பொடியை பண்ணிக்கலாம் தக்காளியை பொடியை பண்ணி வச்சுருவோம் தனியா ரெண்டு ஸ்பூன் சொல்லிக்கலையே அதை வந்து ட்ரை பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதனால ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டுடலாம் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதிகம் ரா ஸ்மெல் போக வதக்கிப்போம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் அதனால ஒரு தொக்கு மாதிரி இட தக்காளி போட்டு வதக்கின உடனே இப்போ மஞ்சள் படி மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் பிடி எல்லாம் ராஸ்மெல் போகணும் அது மட்டும் மஞ்சள் பொடி போட்ட உடனே அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணி ஊற்றினா கலர் சேஞ்ச் அதுவாகாது கருகாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் நல்லா ராஸ்மெல்லாம் போன உடனே பன்னீர் போட்டுடுவோம் பன்னீர் போட்டுவிட்டு இந்த ஸ்வீட் கான் வச்சு வச்சிருக்கோன்னு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணிருக்கோல்லேயே தனியாக அந்த பவுடரை மேலே நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ருசிக்கு மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தாய் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பன்னீர் கார்ன் மசாலா தயார் இது வந்து சப்பாத்தி பூரி சாம்பார் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்